அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அளவின் கண் நின்றொழுகல் ஆற்றார் களவின் கண் கன்றிய காதலவர் அளவின் கண் நின்று ஒழுகல் ஆற்றார் மிக அருமையான வரி அளவின் கண் என்றால் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத வாழ்க்கையின் பேரின்மைகளை விளக்குகின்ற சாஸ்திரங்கள் திருக்குறளே அதுல தான் சேரும் திருக்குறளில் சொல்லி இருக்கிற கருத்துக்கள் எல்லாம் நன்றாக கவனிக்கிறவர்களுக்கு புரியும் உடல் வேறு உயிர் வேறு என்பதை உணர்த்தி இருக்கிறார் பிறப்பு இறப்பு சுழல் பிறவி பெருங்கடல் அதாவது உயிரானது பல உடல்களை எடுத்துக்கொண்டிருக்கிறது என்பதை நன்றாகவே உணர்த்தி இருக்கிறார் கடவுள் இருக்கிறார் என்பதை உணர்த்தி இருக்கிறார் நல்வினை பயன் தீவினை பயனை உணர்த்தி இருக்கிறார் சொர்க்கத்தை பற்றி சொல்கிறார் நரகத்தை பற்றி சொல்லுகிறார் எனவே திருக்குறள் வேத சாஸ்திரங்களின் அடிப்படையை நன்றாக ஏற்றுக்கொண்ட ஒரு நூல் என்பதில் ஆழ்ந்த புலமை உடையவர்களுக்கு திருக்குறளிலே ஆழ்ந்து ஆராய்ச்சி செய்பவர்களுக்கு புலப்படும் அவர்கள் இதை மறுக்க முடியாது இதெல்லாம் கஷ்டப்பட்டு தப்பா எல்லாம் அர்த்தம் பண்ணி பார்க்கிறார்கள் ஆனால் முடியல எனவே இந்த குரட்பா மிக அற்புதமாக இந்த உண்மையை உணர்த்தி இருக்கிறது துறவு வாழ்க்கைக்குள்ள நெறிமுறைகளை பின்பற்றி அவர்கள் வாழ மாட்டார்கள் அதனால் துறவு வாழ்க்கைக்கு நன்றாக முறையாக வாழ்கின்ற துறவிகளுடைய பெயரையும் கெடுத்து விடுவார்கள் என்றும் நாம் புரிந்து கொள்ளலாம் ஆனால் பேருக்காக புகழுக்காக எந்த துறவியும் வாழ்கிறது இல்லை எந்த மனிதனுமே வாழக்கூடாது பேரும் புகழும் பைப்ராடக்ட் அதாவது நம்ம உயர்ந்த பலனை அடையிறதில் இது ஒரு சிறு பலன் சமூகத்தால் கிடைக்கிறது ஒரு அங்கீகாரம் அது கிடைக்காட்டாலும் பரவாயில்லை நாம நமக்காக பிறந்திருக்கிறோம் நமக்காக வாழ்கிறோம் நம்மளால சமூகத்துக்கு நன்மை செய்து அதன் மூலம் நாம தான் நன்மை அடைகிறோம் இந்த உணர்வோட தான் நாம வாழ கடமை அளவின் கண் நின்று ஒழுகல் ஆற்றார் சாஸ்திர நெறிப்படி நின்று ஒழுகல் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் முதல்ல கடவுள் வாழ்த்து இந்த நின்று ஒழுகல் ஆற்றார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒருவேளை துறவு வாழ்க்கைக்கு வந்திருக்கலாம் திடீர்னு ஒரு ஆசை வந்து திருட ஆரம்பிச்சுட்டான் அளவின் கண் அப்படின்னா துறவு நெறிக்குரிய சாஸ்திர உபதேசங்களின் வாயிலாக நின்று நிலையாக ஒழுகல் தொடர்ந்து அதை கடைப்பிடிக்கிறது ஆற்றார்னா கடைப்பிடிக்க மாட்டான்னு அர்த்தம் ஆகவே சாஸ்திரத்திலே உபதேசிக்கப்பட்டபடி நிஷ்டை நின்றுங்கிறது நிஷ்டை நிலைத்து நின்று இடைவிடாமல் அதை கடைப்பிடிக்கிறதுங்கிற குணம் அவனுக்கு இருக்காது ஆகவே எச்சரிக்கை நீ அப்படி வாழ்கிறதுக்காக தான் துறவி இந்த எண்ணத்தை மனசில் வந்ததுன்னா அப்போவே கிள்ளி விடு நீக்கி விடு என்பது கருத்து இனி நாம பதவுரையை படிக்கலாம் களவின் கண் பிரருடைய பொருளை தனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற கன்றிய ஆழ்ந்த காதலவர் பேராசை உடையவர் அளவின் கண் மெய்ப்பொருளை உணர்த்தும் தத்துவ நூல் ஆராய்ச்சியில் நின்று ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டு ஒழுகல் அதிலேயே நிலைத்திருக்க வேண்டிய ஆற்றார் ஆற்றல் உடையவராக இருக்க மாட்டார் பொழிப்புரை பிறருடைய பொருளை தனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆழ்ந்த பேராசை உடையவர் மெய்ப்பொருளை உணர்த்தும் தத்துவ நூல் ஆராய்ச்சியில் கொண்டு அதிலேயே நிலைத்திருக்க வேண்டிய ஆற்றல் உடையவராக இருக்க மாட்டார் அக துறவியானவர் துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு மெய்ப்பொருள் ஆராய்ச்சியை செய்ய வேண்டும் இந்த கள்ளாமை என்கிறதே துறவரையல்ல தான் இருக்கிறது ஆகவே தவ வாழ்க்கையை வள்ளுவர் பத்து குரட்பாக்களிலே சொல்லி பிறகு நிலையாமை துறவு பிறகு மெய்யுணர்தலை உபதேசிக்கிறார் அதற்கு பிறகு அவாறுத்தல் இந்த நிலையாமை துறவு மெய்யுணர்தல் அவா அறுத்தல் என்கிற நான்கு அதிகாரங்கள் இந்த பண்புகளை பொறுத்துத்தான் இருக்கிறது அருள் தொடங்கி இந்த நிலையாமைக்கு முன்னால் இருக்கக்கூடிய அதிகாரம் வரை தவ வாழ்க்கை உபதேசிக்கப்பட்டிருக்கிறது ஆக இதன் அடிப்படையிலே நாம் இந்த கருத்துக்களை நன்றாக புரிந்து வேண்டும் இல்லற வாழ்க்கையில் வாழ்கின்றவர்கள் துறவு வாழ்க்கையை பற்றிய அறிவை உடையவர்களாக இருக்க வேண்டும் எனவேதான் இதை பொதுவாக எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலே இந்த உள்ளந்தோறும் உலகத்தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் வகுப்புகளிலே குறிப்பாக மனநலம் என்கிற பகுதியிலே இதை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து நாம் கற்பதற்கு திருவள்ளுவரின் திருவருள் துணை நிற்கட்டும் மனமார்ந்தேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக